அவர்கள் அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாராகி தொழுதார்கள் சகர் முடிப்பதற்கும் தொழுகையை துவக்குவதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று நாங்கள் அனஸ் ரதிலாகும் அவர்களிடம் கேட்டோம் ஒரு மனிதர் 50 வசனங்கள் ஓதும் அளவு நேரம் என்று கூறினார்கள் என பதாதா கூறுகின்றார்கள்